அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பிறனில் விழையாமை என்கின்ற இந்த அதிகாரத்தினுடைய பொருளை மீண்டும் சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம் முதல் குரட்பாலிருந்து ஆறாவது குரட்பா வரைக்கும் பிறனில் விழைவதால் வரக்கூடிய குற்றத்தை கூறி அருளினார் ஏழாவது குரட்பா அறம் இயலான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலாள் பெண்மை நயவாதவன் அறவாழ்வை இயல்பாக்கிக் கொண்டு குடும்பத்தில் வாழ்பவன் யார் என்று கேட்டால் வேறொருவனுடைய அறவாழ்வில் பங்காற்றும் பெண்ணை விரும்பாதவனே ஆவான் என்ற பொருளை பார்த்தோம் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறன் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு இது எட்டாவது குரல் அறிவிற் சிறந்த பெரியோர்களுக்கு பிறருடைய மனையாளை தவறான எண்ணத்துடன் பார்க்காத தன்னைத்தான் ஆளும் பேராற்றல் பிற்காலத்தில் இன்பத்தை தரும் புண்ணியம் மட்டும் அல்ல கடைப்பிடிக்கும் காலத்திலேயே பேரின்பத்தை தரும் தெய்வீகமான ஒழுக்கமும் ஆகும் என்று இந்த குரட்பாவின் பொருளை பார்த்தோம் ஒன்பதாவது குரட்பா நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குறியால் தோல் தோயாதார் அளவிட இயலாத கடல் சூழ்ந்த இந்த நில உலகில் எல்லா நன்மைகளையும் அடைவதற்கு உரியவர் யார் என்று கேட்டால் பிறன் ஒருவனுக்கு உரிமையானவளுடைய தோள்களைச் சேராதவர் பத்தாவது குரட்பார் அரன்வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று ஒருவன் நல்ல செயல்களை கட்டுப்பாட்டோடு செய்யாமல் இருந்தாலும் மேலும் ஒருவன் நல்ல செயல்களை செய்யாவிட்டாலும் தீய செயல்களை செய்தாலும்கூட பிறனுடைய அறவாழ்விற்கு துணை புரிகின்ற மனைவியை செல்லாமை பெரும் நன்மையை புண்ணியத்தை அருளும் அதாவது தர்மத்தை கடைப்பிடிக்க மாட்டான் அதர்மத்தை செய்ய மாட்டான் ஆனால் அதே சமயம் இந்த ஒரு அதர்மத்தை மாற்றம் செய்யாமல் இருந்தாலே அவனுக்கு பெரிய புண்ணியம்தான் அப்படிங்கிறது கருத்து 7, 8, 9, 10, இந்த நான்கு குரட்பாக்களிலும் பிறனில் விளையாதவன் இடத்தில் பிறருடைய மனைவியை விரும்பாதவனிடத்தில் இருக்கின்ற குணமானது மேன்மையானது உணர்த்தப்பட்டது மேலும் சுருக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் பிறர் மனைவியை விரும்பாதவர் பெரியவராய் உயர்வர் விரும்பினார் பேதையராய் அழிவர் அழித்துயரங்களை அடைவர் அரிய மேன்மைகள் யாவும் பாழாகும் பெரிய பழிகள் பெருகி நிற்கும் பகையும் பாவமும் பற்றி வருத்தும் பிறன் இல் விழையாதவன் பெரிய தர்மவான் புண்ணியவான் அவனே பேராண்மையாளன் பேரின்ப நலனுக்கு நேர் உரிமை உடையவன் அறநலங்கள் எல்லாம் அதனால் உண்டாகும் திருக்குறளில் இல்லறவியலில் பதினைந்தாவது அதிகாரமாகிய பிறன் இல் விளையாமை நிறைவு பெறுகிறது உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கின்ற ஒரு தலைப்பிலே மனநலம் என்கின்ற பகுதியிலே இந்த பிறனில் விழையாமை என்கின்ற அதிகாரத்தினுடைய குரட்பாக்களை படித்து ஓரளவு பொருள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த கருத்துக்கள் நம் வாழ்க்கையில் மிளிரட்டும் வருங்கால தலைமுறைக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்க்கை நெறிமுறைகளை வள்ளுவர் காட்டிய வழியில் வாழ்ந்து காட்டுவோமாக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின்